எல்லாம் செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனை ஏத்தே அரகரம பார்வதி பதைய அரகரமகாதேவம் கோபியாரமண கோவிந்தா கோவிந்தா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான விநாயக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே மகாபாரதம் பிராடபருவம் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறோம் முதலிலே கேட்ட நிகழ்ச்சியிலே இரண்டாவதாகவும் பாஞ்சாலி ஒரு அழகுமிகு மலரை பார்த்து விரும்பி விமடத்திலே கேட்கிறார்கள் ராமசன்ம நிறுடத்திலே விலாசம் குபேர உலகம் வந்து புண்டரீகன் என்ற சுரேந்திரனை அழித்து மணிமாலன் என்ற குபேரனுடைய இனிய நண்பரும் முதல் சேனாதிபதியுமான பஜனாயிரம் யானிபலம் பெற்ற பெரிய வீரரையும் அழிக்கிறார் இதன் காரணமாக குபேரன் கேள்விப்பட்டு கோபாடுகிறார் தர்மருக்கு சகனம் காட்டுகிறது பாஞ்சாலத்தில் விசாரித்தார் என்ற பார்த்தோம் கடோர்கஜனை உடனே அவசரமாக நினைக்கிறார் தர்மராஜா கடோர்கஜன் வருகை தருகிறான் அவனுடைய பேய் தேரியிலே தருமரும் கடோர்கஜனும் வேக வேகமா குபேர பீமனை தாக்குவதற்காக வருகிறார் குபேரன் தருமரை பார்த்த உடனே அவருடைய கோபங்களெல்லாம் எங்கே போயிட்டதுன்னே தெரியல சாந்த முகமான தர்மரை பார்த்த உடனே குபேரனும் சாந்தானார் ஐயா தர்மராஜா வர வேண்டும் வரவேண்டும் என்று அன்போடு வரவேற்று மகிழ்கிறார் என் தம்பி செய்த பிழையை பொறுத்துள்ள வேண்டும் என்று தர்மராஜா மன்னிப்பு காட்டார் பரவாயில்லை என்று இரண்டு பேரும் தழுவினார்கள் குபேரன் தன்னுடைய இருப்பிடத்திற்கு தர்மராஜாவையும் கடோர் கஜனையும் பீமனையும் அழைத்து சென்று விருந்து அழித்து அதன் பிறகு அவர் தங்கியிருக்கிற இடங்களெல்லாம் சுவால்களெல்லாம் மாளிகளையெல்லாம் சுற்றி காட்டுகிறார் இறைவன் சிவபெருமானைப் போலே நீயும் எனக்கு ஒரு நண்பனாக கிடைத்தா என்று மகிழ்கிறார் குபேரன் ஏராளமான தங்க வைர நகைகளையும் பட்டாடுகளையும் கொடுத்து மகிழ்கிறார் தர்மர் வேண்டாம் என்று மறுக்கிறார் பரவாயில்லை எடுத்துச் செல்லுங்கள் அதன் பிறகு அந்த மலர்களை எல்லாம் பறித்து கொண்டு தர்மராஜா பீமஜிய கடோர்கஜன் அனைவருமா குபேரடத்திலே விடை பெற்று வனம் வருகிறார்கள் அந்த நேரத்தில் குபேரன் சொல்லி அனுப்புகிறார் நாளைக்கே உன் தம்பி அர்ஜுனன் வருவார் நான் தேவலோகத்திலே நேற்று சந்தித்தேன் என்றெல்லாம் சொல்லி அனுப்புகிறார் பாஞ்சத்திலே நடைபெற்ற அனைத்து சம்பவங்களையும் சொல்லி மகிழ்கிறார்கள் பாண்டவர்கள் கடோரிக்கஜனுடைய அவசர உதவியை பாராட்டி தர்மராஜா அவனை வேண்டுமான பட்டாடை நகைகளையெல்லாம் செல்வங்களை எல்லாம் கொடுத்து விடையளிக்கிறார் அதன்பிறை மறுநாளே அர்ஜுன பெருமாளும் வந்து சேருகிறார் வனத்திலே அப்போ இந்த துரியோதனை பாண்டவர் காட்டிலே எப்படி வாழ்கிறார்கள் என்ன உணவருந்துகிறார்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா சிரமப்படுகிறார்களா என்று ஆயிரம் ஆயிரம் ஒற்றர்களை வைத்து செய்தி சேகரிக்கிறான் நிம்மதியா இருக்கிறாங்க நேரங்களிலே எங்கும் இருக்கிற கன்னிவர்க்களை கொண்டு வந்து மலை மலையாக வீமஜனன் குவித்து விடுகிறார் மதிய நேரத்திலே ஆயிரம் கரங்களை ஆதித்த பகவான் சூரியனே அக்ஷய பாத்திரத்தை நேரில் வழங்கியிருக்கிற காரணத்தினால் உச்சி ஆயிரம் பேர் வந்தாலும் லட்சம் பேர் வந்தாலும் உணவு போடுகிறது பாண்டவர்கள் உணவருந்துகிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக வருகிற தபசிடத்திலே துறவிகள் திருவடியிலே உழுந்து வழிபடுகிறார்கள் அந்த வருகிற முனிவர்கள் அத்தனை பேரும் பாண்டவரை ஆசீர்வாதம் செய்கிறார்கள் சுவாமிகளுடைய ஆசீர்வாத பலத்தினாலே பாண்டர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று ஒற்றன் சொல்ல துரியோதனன் மனம் வேதனை அடைந்தார் மாமா அவன் ஆமான்னா பாண்டவர்கள் துறவிகள் ஆசீர்வாதம் பெற்று சௌக்கியமாக இருக்கிறாங்களாமே அப்படியானால் துறவிகள் ஆசீர்வாதம் அவ்வளவு பெரிய நன்மை அளிக்குமா ஆமாண்டான் நான் ஜகுனி எந்த துறவி போனாலும் உடனே அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டு அத்தனை துறைகளுக்கும் தொண்டு செய்கிறார் துரியோதனும் தூருவாசர் வருகிறார் பன்னெண்டாயிரம் மாணவரோடு வந்த தூர்வாசருக்கு பல மாதங்கள் துரியோதனனே பணிவிட செய்கிறார் மனம் மகிழ்ந்த தூர்வாசர் வேண்டிய வரங்களை கேள்வி துரியோதனார் அவன் எந்த வர வேண்டுமானாலும் பெற்றிருக்கலாம் கட்ட காலம் யாரை விட்டுது அந்த வரத்தை வைத்து பாண்டவர் ஏதாவது நாசகாலத்தை ஏற்படுத்த முடியுமா என்று யோசித்தானாம் குருக்கு புத்தியுடைய துரியோதன சுவாமி என்னிடத்திலே வந்து தங்கியிருந்து உணவு சாப்பிட்டி மகிழ்ந்து எனக்கு வரமளிப்பது போலே என்னுடைய தாயாதிகள் காட்டிலே வாழ்கிறார்கள் பாண்டவர்கள் அவங்க கிட்ட போய் சாப்பிட்டு நீங்கள் வரமளித்தால் நான் மகிழ்வேன் என்றான் இவன் நல்ல எண்ணத்திலே செல்வதாக எண்ணிக்கொண்டு சுவாமியார் பன்னெண்டு ஆயிரம் மாணவரோடு வந்து தருமரை சந்திக்கிறார் காட்டிலே அவர் எப்படிப்பட்டவரா சாபத்தாலும் சாபமொழி வளரும் தவத்தாலும் கோபத்தாலும் கொடிய முனிவன் தூருவாசலும் யாராவது முனிவர்கள் சபிப்பார்களானால் அந்த சாபம் கொடுத்தவுடனே அந்த மகிமை தவ மகிமை குன்றி போய் மறுபடியும் தவையும் செய்தால் தான் சாபம் கொடுக்க முடியும் ஆனால் தூர்வாசர் சவிப்பாரான அந்த சாபமே அவர்கள் தவ மகிமையை அதிகரிக்கும் அதிகம் கோபம் வருகிற யாரையுமே பெரியவர்கள் விரும்ப மாட்டார்கள் கோபத்தில் அதிகமாக பேர் வாங்கினவர் தூர்வாசரு அவரே வந்தார் என்று பாண்டவர் திருவடியில் விழுந்து வரவேற்றார்கள் தர்மராஜா நான் அருந்தபசி இப்போ அருந்த பசியோடு வந்திருக்கிறேன்னு உணவு ஏற்பாடு பண்ணு என்ன சாமி ஆகட்டும் பக்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற ஆற்றங்கரையிலே போய் நீங்கள் நீராடி வாருங்கள் நான் உணவு ஏற்பாடு செய்கிறேன் சொல்லிட்டு சாமியார் பன்னெண்டாயிரம் பேரோட போயிட்டு தர்மராஜா தம்பிமார்களோடு ஆலோசனை நடத்துறாரு அப்பா பன்னெண்டாயிரம் பேருக்கு நம்ம சாப்பாடு எப்படி போடுறது பீமஜன சொன்னார் துரியோதனுடைய சூழ்ச்சியா தான் இருக்கு அவன் தான் அனுப்பியிருப்பான் சாமியாரே அதனால இதுக்கு காரணமாக இருக்கிற துரியோதன சாம்ராஜ்யத்தை போய் அழிச்சு அவனை அழிச்சிட்டம்னா இதுக்கு ஒரு முடிவாகும் அப்படிதான் நகுல சகாதேவர்கள் பேசிக்கிட்டே இருந்தோம்னா சாமியார் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுவாரு சாபத்து கொடுத்துடுவாரு காட்டிலே துன்பம் வருகிற பொழுது கண்ணா என்று அழைத்தால் என்ன என்று வருகிறேன் என்று இறைவனே சொல்லி போயிருக்கிறார் ஆகையினாலே நாம் இறைவனை வழிபாடு செய்தலே நமக்கு நலம் பாண்டவர் அத்தனை பேருமா இறைவனை வழிபாடு செய்கிறார்கள் இறைவன் வருகிறார் திரு கண் கருணை பொழி அவரும் திருமாலவரை தேற்றி முதல் அறிக்கண் உதவும் பாண்டத்தில் அன்னம் உளதோ என வினவே முறுக்கின் இதழை கரு கிவிக்கும் முருவல் செவ்வாய் இருக்கும் முறைவோர் அண்ணம் கண்டு எடுத்தாள் கொடுத்தாள் அள் இறைவன் கை இறைவன் எப்படிப்பட்டவரா கண்களிலே இருந்து கருணை பொழியக்கூடிய திருமால் பன்னெண்டாயிரம் பேரு சாப்பாடு போடுறதுக்கு வழி இல்லாமல் சுவாமி நினைக்கிறாங்க ஆனா அவர் வருகிற பொழுது எப்படி வர்றாரு பாருங்கம்மா திருபதி சொல்ல முடியாத பசி கண்ணை மறைக்கிறது காதை அடிக்கிறது ஏதாவது உணவு இருந்தா கொண்டு வாமா டா என்னே பசி என்று வந்து அமர்ந்தார் பஞ்சாலி அம்மியாருகி மனம் வருத்தம் எப்போமே உணவு கழுக்காத அண்ணா கண்ணன் இன்றைக்கு உணவு கழுக்கிறார் நம்ம கிட்ட உணவு இல்லையே அட்சயப்பாத்திரம் சுத்தமாக கழுவி கழுத்துட்டுமே அந்த சாப்பாட்டு நேரம் தவறிட்டேன் வருந்துகிறார்கள் என்னம்மா நிக்கிற போய் உணவு கொண்டுமாவான் விமஜனை சொன்னார் மாமா உணவு இல்லை டே தடிப்பா இல்லை பேசாமர்ரா உன்னை போலே என்ன என்ன அண்டாசோருக்கு குண்டாங்கொழமின்னு நின்றுட்டியா சும்மா நாலு சாதனம் தான் போதுனுமா போமா உள்ள போமா நம்ம போய் பாத்திரத்தை பார்க்கிறாங்க பகவான் திருப்பி திருப்பி சொல்கிறாருன்னு பிரம்மனே வந்து ஒரு சோற்று பருக்க உட்கார்ந்துருக்கிறாராம் பாத்திரத்தை மேலே அதை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் துல்லாங்கொழி மேலே வச்சு சுவாமி வாசிக்கிறாரு சுவாமி வேதனக்கானம் வாசிக்க வாசிக்க பன்னெண்டாயிரத்தி ஒரு முனி வரைக்கும் ஆற்றிலே கொண்டு இருக்கிற பொழுது தானாகவே பசி அடங்கிறது உலகத்தில் போதும் என்று சொல்லக்கூடியது உணவு மட்டும்தான் போதும்னா நம்ம நிற்றுடலாம் தானாக வயிறு நிறைகிறதுனால எங்கே நிற்கிறது எப்படி நிற்கிறதுன்னு தூர்வாசுக்கோ பன்னெண்டாயிரம் பேருக்கோ தெரியல வயிறு அப்படி வடிக்கிற மாதிரி இருக்குது இந்த நேரத்தில் வீமஜியனும் தர்மராஜா கிட்ட அனுமதி பெற்று வந்து சுவாமியும் நீங்கள் சாப்பாடு கேட்டீங்களே போடுறதுக்காக எங்கள் அண்ணா வர சொன்னார் சாப்பாடா அப்பா நல்லா வயிறார சாப்பிட்டோம்ப்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பரவாயில்ல பரவாயில்ல போய்ட்டு வா நீங்கள் சாப்பாடு கேட்டு நாங்கள் போடாமல் வாங்கணும்னு தூர்வாசரை பிடித்து தர தரணும் வீமஜனை போனார் பின்னாடியே பன்னெண்டாயிரம் பேர் போய் பகவானை பார்க்கிறார்கள் ஆண்டவனே சாப்பிட்டோம் சுவாமி அமிர்தத்துக்கு உப்பான சாப்பாடை சாப்பிட்டோம் தேவர்களும் மூவர்களும் காண முடியாத திருவடியுடைய பெருமானி உங்கள் நாங்கள் கண்டு மகிழ்ந்தோம் நீங்கள் பிள்ளாங்களை ஊது நிறுத்துங்கோ நிறுத்துங்கோ சுவாமி புல்லாங்கல் ஊதுர்த்த நிறுத்திட்டு சிரித்துக்கொண்டே காட்டார் தூர்வாசா உண்மையிலேயே பசித்து உணவு கேட்டு வந்தாயா அல்லது வேற யார் பேச்சியாவது கேட்டு வந்த அப்பதான் இவருக்கு யோசனை துரியோதனன் கட்டிடத்தில் சொல்லிருக்கிறான் இது தெரியாம நாம் வந்து உணவு போட வழி இல்லாத பகவான் தர்மர் அழித்திருக்கிறார் ஸ்தானம் முடித்துட்டு வரத்துக்குள்ளேயே பகவானை அடிச்சிருக்கிறார் எப்படிப்பட்டவர் தர்மராஜா என்று தர்மராஜா உன்னை யாராவது சாதாரண அரசன் என்று எண்ணி எதிர்ப்பானால் அவனும் அவன் வம்சமும் அடியோடு அழியும் என்று சபித்தார் இந்த சாபம் பார்சல்ல போது துரியோதன பாண்டவர் சபிப்பார் என்று அனுப்பினான் தனக்கே சாபம் கிடைத்தது அவன் உணரவில்லை உனக்கு வேண்டிய வரங்களை கேள் தர்மராஜா என்றார் தர்மராஜா கேட்டார் சுவாமிகளே துரியனுக்கு தீங்கு செய்யாமல் அவன் மேல் கோபப்பட்டு விடாதீர்கள் அது எனக்கு வேற எதுவும் வர அடடே என்னே உயர்ந்த குணம் என்று பாராட்டி சுவாமிகள் அத்தனை பேரும் விடைபெறுகிறார்கள் இறைவனும் விடைபெறுகிறார் அர்ஜுன பெருமாள் ஒரு ஆறு ஆண்டுகள் கழித்து பாஞ்சாலி சந்தித்ததுனால பாஞ்சாலி தனியா அழைத்துக் கொண்டு போறார் அங்கு ஒரு நெல்லி மரம் அதுல ஒரு தெய்வீக கன்னி பிரகாசித்து கொண்டிருக்கிறது நெல்லிக்கண்ணி அதை பாஞ்சாலி விரும்பி கேட்கிறார்கள் ஒரு பானம் போட்டு அடித்தார் அந்த பழங்குழ விழுந்தது அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற மற்ற துறவிகள் சொன்னார்கள் அர்ஜுனா நீ பழை எங்கள் குருநாதர் அமுத்திர மகிழ்ச்சி பன்னெண்டு முறை உணவாக புசிக்கக்கூடிய அரும் கனி இந்த கனி தவத்தை முடித்திற்று ஸ்தானம் முடித்து வருவதற்காக ஆற்றங்கரை சென்றிருக்கிறார் பன்னெண்டு வருஷத்து பசியோடு வர போறார் பழுத்து அறுத்திற்றிய உன் என்ன கெதியோ நடுங்கினார் அர்ஜுனரின் பழத்தை கொண்டு வந்து தர்மராஜா திருவடியில் வைத்து அண்ணா பாஞ்சாளி காட்டால் என்று அவசரத்தில் பழத்தை அறுத்துவிட்டேன் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையா உணவா உட்கொள்ளக்கூடிய தெய்வீக கன்னியா அமுத்தரர் கோபத்தோடு வருவார் என்று அங்கு முனிவர்கள் பயமுறுத்துகிறார்கள் எனக்கு பயமா இருக்கிறது அண்ணா தருமற்பார்த்தார் என்னடா இது சோதனை மேலே சோதனை காடு வாழ்க்கைதி கா மூலந்தின்று நீடுரு காலம் போக்கி நீங்களாதிருக்கும் நம்மை நாள் தோறும் இடையூர் என்று நண்ணுவதில்லையாயில் காட்டிலே வந்த தினத்திலே இருந்து துன்பமேல் துன்பம் நம்மை துரத்திக் கொண்டிருக்கிறது நிம்மதியான வாழ்க்கை என்பதே நமக்கு இல்லையா நமக்கு யாருக்கு என்னடா துன்பம் செய்தோம் என்று சகோதரத்திலே வருந்து அர்ஜுனன் சொன்னார் வந்தால் என்னைத்தானே சபிக்க போறார் நீங்கள் என் வருத்தப்படுகிறீர்கள் தரிமர் இன்னும் வருத்தப்பட்டாரா ஏடா தனித்து பிரித்து பேசுறேன் பாஞ்சாலி அம்மா என்ன என்னவா வந்ததுன்னு வருந்தினாங்க அப்ப நகுல சகாதேவர்கள் பகவானை தியானம் மறுபடியும் என்று ஆபத் பாந்தவன் அநாத ரட்சகன் பிரம்மாண்ட நாயகன் கிருஷ்ணரை தியானம் பண்ணினார்கள் அந்த ஆண்டவனும் காட்சி தந்து விஷயத்தை காட்டாரப்பா அருந்த கனியை காம்புக்கு நேரா வைத்து நீங்க ஆறு பேரும் மனசுக்கு ஒரு உண்மையை பேசுங்க அந்த கனி அதே மாதிரி வைத்தார்கள் தர்மராஜாவை பார்த்து ஜாடை காட்டினார் கிருஷ்ணர் தருமர் பேசுறார் அறம் வெல்ல வேண்டும் தர்மம் வெல்ல வேண்டும் நீதி தழைக்க வேண்டும் அனைவரும் உண்மை பேச வேண்டும் பொய்மை எந்த காலத்திலும் கூடாது இது தவிர என் மனதிலே வேறொன்றும் இல்லை சுவாமி சொன்ன கனி அந்த போய் நிற்குதான் பீமனை பார்த்தார் வீமன் பேசுகிறார் பிறரீ மனையவரை பெற்ற தாயனவும் பிறர் பொருள் எட்டியே பிறர் வசை உரைத்தல் பெருமையன்று எனவும் பிறரி துயர் என் துயர் எனவும் இறுதியே வரினும் என் மனக்கிடக்கை இவை என உரைத்தான் மறலியும் மடியுமாறி மல்லியற்கை வாயுவின் உண்மைந்தன் எவனே வந்து எதிர்த்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஆற்றலுடைய வீமஜனம் பேசுறாரு ஆண்டவனே யார் மனைவியை பார்த்தாலும் என்னுடைய பெற்ற தாயாக குந்தி தேவியாக நான் பாவனை செய்கிறேன் மற்றான் மனைவியை தாயா பார்க்கிறேன் என்கிறார் வீமஜனன் பயனாயிரம் யானை பலம் பெற்றவர் இந்த ஒழுக்கமான சிந்தனை மனித இனத்திலே எல்லாருக்கும் இருக்குமானால் இந்த பேப்பர்ல வர்ற கன்றாயெல்லாம் வருமா பீமஜேனன் பதினாயிரம் யானை பலம் பெற்றவராயிருந்தும் கூட ஒழுக்கமான வாழ்க்கையை பேசுறார் நான் யாரு பொருளை பார்த்தாலும் அபகரிக்கிற எண்ணம் இல்லை எட்டி கசப்பு மாற்றான் பொருளை கசப்புன்னு சொல்லலை அபகரிக்கிற சிந்தனை இல்லை பிறரி துயரி என் துயர் என அதனாலதான் முன்னூத்தி கிராமத்தையே காப்பாற்றினார் பகன் என்று அசுரேந்திரனை அழித்து பீமஜனன் இந்த வார்த்தைகளை சன்னுடனே இன்னும் கனி அந்தரத்தில் உயரமாக போய் நிற்கிறது அர்ஜுனனை பார்த்தார் ஆண்டவன் அர்ஜுனன் சுருக்கமாக பேசுகிறார் உயிரா மானமா என்றால் உயிரை விட மானமே சிறந்தது மானம் போய் மனிதன் உயிர் வாழ்வானால் அவன் பிணத்துக்கு சமானம் நான் மானத்தை உயிராக மதிக்கிறேன் காண்டிபத்தை யாராவது பழிப்பார்களானால் பெற்ற அன்னையிருந்தாலும் அழிப்பேன் இது தவிர வேறைய ஒன்றும் என் மனசில் இல்லைன்னார் இன்னும் கனி அந்தரமாக சென்றது நகுலனை பார்க்கிறார் இறைவன் நகுலன் பேசுகிறார் ஆண்டவனே நல்ல குடும்பத்திலே நல்ல ஜாத்தியிலே நல்ல மதத்திலே பிறந்தவர்களாக இருந்தாலும் அழகு அதிக உடையவர்களா இருந்தாலும் செல்வ சீமான்களாக இருந்தாலும் எல்லா நலன்களும் இருந்தாலும் கல்வி அறிவோ அல்லது தானே வருகிற ஞானமோ இல்லையானால் அவர்களை மனமிலா முறுக்கன் மலர் என மதிப்பேன் படித்தால் வருவது கல்வி படிக்காமலேயே வருவது ஞானம் ஏதாவது ஒன்று இருக்கிறமா மனிதன் ரெண்டும் இல்லைன்னா அவன் வாசனை இல்லாத மலர் என்கிறார் நகுலன் இது தவிர வேறொன்றும் எனதிலே இல்லை இன்னார் இன்னும் அந்தரமா கனி பார்த்தார் சகாதேவன் ஞான் அவர் வித்தியாசமா பேசுறார் சத்தியத்தை தாயா கருதுகிறேன் ஞானத்தை தகப்பனா கருதுகிறேன் தர்மமே நான் துணைவனா நினைக்கிறேன் கருணைதான் எனக்கு நண்பன் சாந்தன்தான் என்னை மனைவி பொறுமைதான் என்னை மகன் இந்த ஆறி தவிர வேறு யார் எனக்கு உறவு இல்லை உண்மையான உறவு இந்த ஆறு என்றார் வாழ்க்கையிலேயும் அதே அந்த ஆறு அமைந்திருக்கிறார்கள் சத்தியம் தவறாதுள்ளவங்க தாய் ஞானத்தின் பிறப்பிடம் அசோனி தேவர்கள் தர்மதி தர்மராஜா விட துணைவன் கருணைய நண்பன் சாந்தி பாஞ்சாலி விட ஆள் கிடைப்பாங்களா பொறுமைக்கு அவருடைய பிள்ளை இது தவிர வேற உடனே மனசுல இல்லைன்னா இந்த ஆறுதான் உண்மையான உறவா இணைக்கிறார் இன்னும் கனி அந்த சென்றதை அங்க பாஞ்சாலி அம்மா பேசுகிறார்கள் இந்த இடம் கொஞ்சம் சர்ச்சையான இடம் போலவார்கள் தனித்தனி கருத்தெல்லாம் சொல்லுவார்கள் இங்க கர்ணனை விரும்பியதாக அதை மறைத்தார்கள் அதனாலே கனி ஒட்டல் நாடகத்தில் செல்லுவாங்க அதெல்லாம் பெரும் பிழை பாண்டவர் ஐந்து பேரும் விரும்பியது போலே நான் வாழ்ந்தேன் என் விருப்பத்திற்கு பாண்டவர் இல்லை என்று இங்கே குறைபட்டுக் காரணம் மானம் போன காலத்தில் யாராவது கணவன்மார் காப்பாற்றிருக்க வேண்டும் என்பது பாஞ்சாலினுடைய வாதம் இதில் இந்த பாஞ்சாலி எம்மையார் ஐந்து பெண்களைப் போலே புருஷால் இருந்தாலும் நிரந்தர புருஷனாக இருக்கிற இறைவனை சென்று அடைகிற நாள் எந்த நாளோ பொதுவாகவே பெண்கள் விரும்புகிறபடி வாழ்க்கை அமையறதில்லை கிடைத்திட்ட வாழ்க்கையை தன்னுடைய தாய் வீட்டிற்காக மற்ற உலக சூழ்நிலைக்காக தங்கள் ஆசாபாசங்களை எல்லாம் கட்டுப்படுத்திக் கொண்டு என்ன செய்வது வாழ்க்கை பட்டுவிட்டோம் வாழ்ந்து ஆக வேண்டும் என்றுதான் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களாம் அதைத்தான் பாஞ்சாலம்மையார் சொல்லுகிறார்கள் எப்பொழுதுமே விரும்பியது கிடைக்கவில்லையானால் கிடைத்ததை விரும்பிவிட வேண்டும் அவ்வளவுதான் அதன் பிறகு கனி ஒட்டினது நிகழ்ச்சி முதல் முறையாக இருக்கிற வியாசபாரத்தில் இல்லை ஏன் வில்லி புத்திர சுருக்கமாக எழுத விரிவாக எழுதுகிறார் மனித சமுதாயம் மனத்தை எந்த அளவிலே லேசாக வைத்திருக்க வேண்டும் பொறாமை அவா வெகுளி இன்னாச்சொல் போன்ற தீய குணங்களாலே மனிதன் மூட்டை மூட்டையா மூட்டை மூட்டையா செய்திகளை சேகரித்து மனதை அழுத்திக் மனம் லேசாக இருந்தால் எவ்வளவு நல்லது என்பதற்காகவே நமக்கு வழிகாட்டுவதற்காக நூலாசிரியர் எடுத்துக்கொண்ட முயற்சி இந்த கனி பொருந்து சருக்கம் பிறகு வந்தார் பாண்டவரை பாராட்டினார் பகவானை வணங்கினார் விடைபெறுகிறார் அத்தனை பேரும் காட்டில இன்னும் பல சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுகிறது சைந்தவன் என்ற மைத்துரை துரியோதன அனுப்பி பாஞ்சியாலி தூக்கி வந்து அவமானப்படுத்த முயற்சிக்கிறான் அப்ப வீமனாலே அந்த சைந்தவன் மொட்டை எடுத்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கோவேரி கழுதி மேலே ஏற்றி அனுப்புகிறான் அவமானப்பட்ட சைந்தவன் காட்டிலே போய் தவத்தை செய்து அவத்தை மறந்து சிவத்தை அடைந்து சிவ கதாயுதமும் கொன்றை மாலையும் பெற்று வருகிறான் பின்னால் யுத்தத்தில் காட்டிலே காட்டி தீ பிடித்து பாண்டவர் சுற்றி தீஎறிகிறது ஆபத்திலே மாட்டிக்கொள்கிறார்கள் கடோர்கையா என்று அழைத்துடனே அவன் வந்து ராட்சிச வடிவத்தோடு கையை நெருப்புல விட்டு பாண்டவரை தூக்கி வெளியே விட்டு காப்பாற்றுகிறான் மைத்திரேயர் என்ற ஒரு மகிழ்ச்சி பாண்டவர் படுகிற துன்பங்களை எல்லாம் பார்த்தனான் துரியோதன உடனே புத்திமதி சொல்லி நாடு கொடுக்க சொல்லுகிறேன் என்று கர்ஜிக்கிறானாம் எந்த வலது தொடையை தட்டி வெளியே போய் என்று கர்ஜித்தாயே வலது தொழை குருட்சேத்திர பூமியிலே வீமஜேனன் கதையினாலே அடிபட்டு மாழ்வாய் என்ற பயங்கர சாபத்தை கொடுத்து மறைந்தார் மைத்திரேயர் சித்திரசேனன் என்ற கந்தரவன் வாழ்ந்த வனத்திலே இந்த கௌரவர்கள் ஜகுனி பேச்சு உணவெல்லாம் கொண்டு வந்து பாண்டவரை கேலி செய்து சாப்பிட்டு அதனாலே கோபமடைந்த கந்தரன் அடித்து நாச பண்றான் தர்மன்னா அவத்து காப்பாற்றுங்கள் என்று எந்த தர்மரை பாண்டவரை கேலி செய்ய வந்தாலும் அவரிடத்திலே சரணாகதி அடைகிறான் அவர் காப்பாற்றி கிழிந்த ஆடுகளுக்காக குபேரம் தந்த பட்டாடுகளை வழங்கி உணவளித்து மானத்தை காப்பாற்றி அனுப்பினார் துரியோதனன் கொடி அன்னதானம் செய்ய வேண்டும் கர்ணனைப் போலே பேர் வேண்டும் என்று ஜகுனி ஆலோசனையினாலே செய்கிறான் பகவான் போய் கொடுப்பதற்கென்றே பறந்தவன் கர்ணன் கொடுப்பதற்கென்றே விரதமிருந்தவன் கர்ணன் அவன் உள்ளத்திலே செல்லிலே உதிரங்களுக்கு இருக்கிற செல்களுக்கெல்லாம் அந்த எண்ணம் ஆற்றல் உண்டு என்பதனாலே ஒரு நாடகம் ஆடி அந்த அன்னதான கொடி அவிழ்க்கும்படியா பண்ற நகுஷன் ஐந்தாவது தலைமுறையிலே வந்த நகுஷன் பாம்பா மலைப்பாம்பா காட்டிலே தெரிகிற போது தர்மருடைய கருணை பார்வைப்பட்ட பிறகு அந்த சாப விமோச்சனமாகி பழைய வடிவத்தை அடைகிறார் பாண்டவர் அழைக்கிறார்கள் வர தவத்தை செய்கிறார் துரியோதன பதிமூன்று ஆண்டு காலமும் கழித்து விட்டால் பாண்டவர் வந்து நாடு கழிப்பார்களே அதற்குள்ளாக பாண்டவரை அழித்து விட வேண்டும் என்று தாய் கிட்ட மாஸ்டர் பிளான் காட்டான் ஜகுனி சொன்னார் காளமாமுனி என்ற ஒரு பயங்கர முனிவர் இருக்கிறார் அவர் அபிசார வேலியை செய்கிறதிலேயே கெட்டிக்காரர் அந்த அபிச்சார வேலையிலே இருந்து ஒரு பயங்கர பூதத்தை உண்டு பண்ணி விலாசம் சொல்லி பேர் சொல்லி அடையாளம் சொல்லிட்டா யாராக இருந்தாலும் அந்த பூதம் வாயில போட்டுக்கோம் அப்படிப்பட்ட பூதத்தை உண்டு பண்ணக்கூடிய காளமாமுனிவரை யாகம் பண்ணும்படி தூண்ட வேண்டும் என்று திட்டம் போட்டார் அந்த காளமாமுனி பி ஏ தூளமாமுனி அவர் மூலமாக தான் அவரை சந்திக்க முடியுமே தவிர நேராக அப்பாயின்மெண்ட் கிடைக்காது அதே மாதிரியே சந்திக்கிறாங்க அந்த காலமாமுனியும் வந்து துரியோதனை சந்திக்கிறார் அப்பா என்னை அழைத்த விஷயத்தை பேசுங்கள் என்றார் துரியோதனை மாமனைக்கு ஜாட மாமா நீங்க பேசுங்கன்னா ஜகுனி சொன்னார் சுவாமியாரே துரியோதனுக்கு ஒரு பெரிய பகை இருக்கிறது அந்த பயங்கர பகையை நீங்கள் களைந்து துரியோதனை நிம்மதியாக வாழவிடணும் துரியோதனையும் பகையா வியப்பை தருகிறது யார் அப்பேற்பட்ட பகை அப்போது கர்ணன் பேசுகிறான் இந்த கர்ணன் இந்த இடத்துல நூலாசிரியர் பாவி கர்ணன் என்று திறார் பாண்டவர் அழிக்கிறது அவன் தான் சொல்றான் ஐயா சுவாமியாரே நேர் விரோதி துரியோதனை பாண்டவர்தான் அவர்கள் இந்த பதிமூன்று ஆண்டு காலம் கழித்து வந்தால் நாடு கழிப்பால் கொடுக்க மறுத்தால் சண்டை வரும் பிரச்சனை துரியோதனை தொல்லை பாண்டவர்கள் காட்டில் இருக்கிற பொழுதே அவர்களை கொன்றுவிட வேண்டும் அந்த உதவித்தான் நீங்கள் செய்ய வேண்டும் சொன்னடனே கரட்ட முனிவர் வருந்தினார் பிழை செய்து விட்டீர்களா அப்பா உங்களுக்கு உதவி செய்கிறதா நான் வாக்கு தத்தம் செய்தேனே பாண்டவரை போய் எங்காவது அழிக்க முடியுமா நடக்கிற காரியம் பேசுகிறீர்களா பாண்டவரி எந்த நேரமும் பாதுகாப்பு இருக்கிறவன் பரந்தாமன் ஆயிற்றே பகவான் எதிர்த்து பாண்டவர் எப்படி அழிக்கிறது பாண்டவரி அழிக்கிற முயற்சியில் இறங்குவேனானால் நான் அல்லவா அழிந்துபடுவேன் என்று வருந்தினார் சாமியார் நான் யார் யாருக்கு என்ன கெட்டது செய்தேனோ அந்த கட்டதெல்லாம் உங்கள் வடிவத்திலே வந்து என்னை அழிக்கப் போகிறது பாண்டவரை அரு அழிக்கிற முயற்சி இறங்குவேனானால் நான் தான் அழிந்துபடுவேன் உங்களுக்கு வாக்குறுதி சொன்னதினாலே வேறு வழி இல்லை நான் முயற்சிக்கிறேன் என்று அபிசார வேலி செய்ய சம்மதித்து சாமியார் காட்டுக்கு போனார் துரியோதனை பெருமகிழ்ச்சி மாமா மாமா கண்டிப்பாக பாண்டவர் அழிந்துபடுவார்களா மாமா இதில் தப்பிக்கிறதுக்கே வழி இல்லைடா இந்த நேரத்தில் அங்கே காட்டிலே என்ன நடைபெறுகிறது தருமரிடத்திலே ஒரு பிராமண சிறுவன் ஓடி வந்து ஐயா நான் ஒரு மான் தோல் வைத்திருந்தேன் அந்த தோலை ஒரு மான் கவர்ந்து கொண்டு ஓடுகிறது அந்த மான் கிட்ட இருக்கிற என்னுடைய மான் தோலை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று புகார் பண்ணினர் தர்மர் ஓடுறார் துரத்தரார் அந்த மானை பிடிக்க முடியல உதவியா வீமஜியனை அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் எல்லாருமே ஓடுறாங்க மான் கிடைப்பது போலே கிடைப்பது போலே இருக்கிறது பிறகு தொலைவா ஓடி மறைகிறது தருமரி தாகவிட அதிகமா ஏற்பட்டு ஒரு மரத்தின் வேறு மேலே சாய்ந்தார் பீமா எனக்கு உடனே அவசரமா குடிக்க தண்ணீர் சகாதேவா நீ போய் கொண்டு வா சகாதேவன் தேடி பார்த்தார் அந்த வனத்திலே எங்குமே தண்ணீர் இல்லை ஒரு மலை மேலே பார்த்தார் ஒரு தடாகம் தெரிந்தது அந்த தடாகத்திலே இருக்கிற தண்ணீரை வந்து அறிந்தினார் அதில் விஷம் கலந்த தண்ணீர் சகாதேவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டார் பிறகு நகுலனை அனுப்புனார் அவரும் அதே மாதிரியே அந்த விஷத்தண்ணீர் சாப்பிட்டு மயக்கம் போட்டு ஒழுந்தார் அர்ஜுனனை அனுப்பினார் அவரும் விஷத்தண்ணீரை சாப்பிட்டு மயக்கம் போட்டு ஒழுந்தார் நீ போய்விடா என்று தருமர் வீமன் அனுப்புகிறார் அண்ணா விரைவில் வருகிறேன் கொஞ்ச நேரம் ஓய்விடுங்கள் என்று மரத்தின் வேர்மேல் சாய்த்து போட்டு வீமனம் வந்து அந்த தடாகத்தின் அருகிலே பார்த்தா தம்பிமாரெல்லாம் கை போன பாவனையா கால் போன பாவனையா மனாவாரியாக கோடை வெப்பமல்லவா வந்த சோரிய நாளை கிடக்கிறார்கள் என்று முதல்ல இவர்கள்தான் அதிகமாறு தண்ணீர் சாப்பிடலான்னு கதினால ஓங்கி அடித்தார் அப்ப அசிரியர் பேசுகிறது விமஜனா சாப்பிடாத விஷயத்த நீ உன் தம்பிமாரெல்லாம் தெரியாம சாப்பிட்டு இறந்துட்டான் நீ சாப்பிட்டா நீ இறந்துடுவே என் தம்பிமாரெல்லாம் இறந்து கிடக்கிறார்களா ஆமா ஐயோ மூன்று தம்பிமாரும் இறந்து பணங்களாக கிடக்கிறார்களே இந்த செய்தியை போய் எங்க அண்ணாவை சொல்வேனானால் அதுவே எமனாகுமே சொல்லாமல் விடுவேனானால் என் அண்ணா எப்படி தெரிவது மூன்று தம்பி மாறி நான் உயிர் வாழ மாட்டேன் என்று வீமஜேனன் மூன்று தம்பிமாரியன் தூக்கி தூக்கி மடிமேல் வைத்து வேதனை ஓடி அழறாரு அர்ஜுனா அர்ஜுனா வில்லுக்கு விஜயன் என்று உலக புகழ் பெற்றவனே என்னுடைய வலதுகரமே உன்னை போலே உயிரினை இந்த உலகம் இனிமேல் எங்கேயிடா பார்க்கப் போகிறது அருமை சகோதரா அர்ஜுனா என்று கீழே போட்டு நகுலனை தூக்கி அழறார் கீழே போட்டு சகாதேவனை தூக்கி அழறார் மணலில் விரலாலை அண்ணனுக்கு கடிதம் எழுதினாரா அண்ணா தம்பிமார் விஷ நீரின்றி தெரியாமல் சாப்பிட்டு மாண்டார்கள் நான் தெரிந்தே சாப்பிட்டு இறந்தேன் சாகிறதுக்கு முன்னே இறந்தேன்னு எழுதுறார் சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டார் வீமஜியன எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் இந்த விஷ நீரை சாப்பிடக்கூடாது உயிர் வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை வேண்டுகோள் விடுத்து இவர் அந்த கடிதத்தை மணலில் முடிகிறார் விரலாலை விஷத்தண்ணீரை போய் அடித்தார் கதையால் மேலே வருகிற தேவளை நீரை குடித்தார் விஷம் கபி வீமனம் விழுந்தார் வீமா வீமா என்று தருமருக்கு சுவாசம் அப்படி நின்னுட்டது அந்த நேரத்துல தான் அங்க யாகம் பண்ணார் பாருங்க காளமாமுனி அந்த கள்ளிக்காடு அது எப்படிப்பட்ட காடுன்னா யானையை நரி எது கட்டுறதோ அதுக்கு பவர் அதிகம் அப்படிப்பட்ட ஒரு காட்டில்தான் அந்த அபிசார வேல்வி பண்றான் அந்த சாமியார் அப்படி அந்த வேலி நடைபெறுகிற பொழுது அந்த வேளையில இருந்து கரும் பூதம் மலை போல கருப்பு மலை போல என்று பயங்கரமான சப்தத்தை எழுப்பிக் கொண்டு வந்தது ஏய் முனிவேனியாய் என்னை ஏ எழுப்பினாய் இந்த காட்டிலே பாண்டவர் என்று ஐந்து சகோதரர்கள் வாழ்கிறார்கள் அந்த ஐந்து வேரையும் நீ விழுங்கி வர வேண்டும் என்று அந்த சாமியார் பூதத்துக்கு அடையாளங்களை சொல்லி அனுப்பினார் பாண்டவரை கிடைக்கவில்லையானால் அல்லது ஏற்கனவே இறந்திருப்பார்களானால் உன்னை புசிப்பு என்று எச்சரிக்கை செய்து பூதமானது சென்றது தருமரை பார்த்தது சுவாசம் இல்லை ஓஹோ புடந்தும் பேய் என்று என்னை நினை சாமியார்னு மற்ற நான்கு பேரை தேடியது நான்கு பேர் அந்த குளத்து கரை மேலே தாறுமாறா கிடக்கிறாங்க சுவாசம் இல்லை கோபித்து கண்கள் சிவந்ததாக பூதமானது கிடுகிடு கிடுக்கிடு என்று வந்து அந்த அக்னி எதிரில் நட்டிருந்த சூலத்தை எடுத்து பிடுங்கி அந்த சாமியார் திருப்பி ஒரே குத்து சாமியார் மாண்டார் எந்த நெருப்பிலே பூதம் எழுந்ததோ அந்த நெருப்பிலே இறங்கி தன் வடிவத்தை மறைத்து கொண்டது அதன் பிறகுதான் சுவாசம் வருகிறது தம்பிமாரை தேடிக்கொண்டு தடாகத்தின் அருகிலே வந்தார் அவரும் தண்ணீர் சாப்பிடலான்னு போன அசரியை தடுக்கிற தர்மராஜா அது விஷ தண்ணீர் குடிக்காதே உன் தம்பிமாரெல்லாம் தெரியாம குடிச்சுட்டு இறந்துட்டான் சாப்டாதி உயிரோடு என தர்மரம் சம்மதிக்கிறார் அந்த தர்ம தேவதை பதினோரு கேள்விகள் முதல் கேள்வி சொல்லும் நூல்களில் பெரியது ஏதி இருக்கின்ற நூல்களிலேயே எந்த நூல் பெரிய நூல் என்று தர்ம தேவதை தர்மராஜா சொன்னார் மெய் சுருதி வேதம்னர் இல்லறத்துக்கு எது சிறப்புன்னார் என்னுடைய இல்லாள் பெண்கள் சிறப்பு என்னுடைய மனைவி போலே இல்லறம் இருந்தால் அந்த இல்லறம் சிறப்பித்து விளங்கும் என்றார் அதிக வாசனுடைய மலர் எந்த மலர் ஜாதி நல்ல மாதவம் என்றால் என்ன தம் குலம் புரி நட ஒழுக்கமான வாழ்க்கையை விருந்தினரி உபசரிப்பதை சுற்றத்தாரோடு ஒட்டி வாழ்தல் இதுதான் நல்ல மாதவம் அடுத்த கேள்வி முனிவரும் தொழுகிற கடவுள் யார் மொய்தூழாய் நாராயணனே என்றார் பெண்களுக்கு இயற்கையில் இருக்க வேண்டியது என்ன வெட்கம் என்றார் தருமராஜா தனமிகுந்தவர்கள் செய்ய வேண்டியது செல்வந்தவர்கள் என்ன செய்யணும் இல்லாதவர்களும் கொடுத்து உதவணும் இனியது ஏது உலகத்திலே இனிமை தரக்கூடியது எது குழந்தைகள் பேசுகிற மழலை பேச்சு தர்மராஜா நிலையாக நிற்பது எது புகழ் நிலையாக நிற்கும் கற்க எது குற்றமில்லாமல் கற்க வேண்டி என்றார் உலகத்தில் அல்பம் என்கிறார்களே அல்பம்னா என்ன உழைக்கிற உடம்பை வைத்துக்கொண்டு உணவுக்காக மாற்றாடத்திலே கையெழுந்துகிறானே அதுதான் உலகத்திலேயே மகா மகா அல்பம் என்றார் தர்மராஜா கேள்விகளை சரியாக பதில் சொன்னதினாலே உன்னுடைய தம்பிமார்கள் ஒரு தம்பி உயிரா தருகிறேன் யார் வேண்டும் என்று தர்ம தேவதை தர்மராஜா சொன்னார் சகாதேவனே உயிராக கொடு ஏன் பீமன் வேண்டாமா அர்ஜுனன் வேண்டாமா சகாதேவனை ஏன் கேட்கிறாய் தர்மர் சொன்னார் எங்களை இரண்டு தாய் குந்தி தேவிக்கு பிறந்த மூன்று மூத்த பிள்ளை நான் இருக்கிறேன் மாத்ரா தேவியை பிறந்த இரண்டு பிள்ளைகளில் சகாதேவன் அவனை கேட்டேன் தன்னுடைய தாய் வயிற்றிலே பிறந்த சகோதரை கொழுக்காமல் சிறிய தாய் வயிற்றிலே பிறந்த ஒரு சகோதரனை காட்டுறதினாலே தர்மராஜாவை யமதர்மனையே காட்சி தந்து பாராட்டினார் இதுவரைக்கும் பேசினது தர்ம தேவதையா யமன் தான் அப்பாவுடைய நேர்மையை பாராட்டுறண்டா இந்த பன்னெண்டாண்டு கால வனவாச வாழ்க்கை வாழ்ந்தது பெருசல்ல நாளை மறுநாளிலிருந்து உங்களுக்கு அஞ்ஞாத காலம் மறைந்து வாழ்கிற பதிமூன்றாம் ஆண்டு காலம் சோதனை காலம் பிறக்கிறது எங்காவது மறைந்து வாழுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்லி பின்னால் பாரத சண்டை வருமானால் உங்கள் தாய்மாமன் சல்லியனே விரோதியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வந்தால் மற்ற தம்பிமாரால் சல்லியனை அழிக்க முடியாது இந்த தர்மபானம் என்ற ஏவுகணை வைத்துக்கொள் என்று எமதர்மனே தர்மராஜா கிட்ட ஒரு அஸ்துரத்தை கொடுத்தார் மறைந்து வாழ்கிற சில ஆலோசனைகளை எல்லாம் சொல்லி மறைந்தார் அவர் தான் சொன்னார் அப்பா பிராமண பிள்ளையா வந்தது நான் எங்குமே தண்ணி இல்லாம பண்ணிருந்தது நான் தான் விஷ தண்ணியை கலந்தது நான் தான் காப்பாற்றவே வந்திருந்தார் உயிரை எடுக்கக்கூடிய அதிகாரியே வந்து உயிரை காப்பாற்றி சென்றிருக்கிறார் இப்பேற்பட்ட பாண்டவரை பகையா விரோதியா நினைக்கிறானே துரியோதனை எவ்வளவு முட்டாள் பாருங்க தௌமியர் ஒரு நாள் எல்லாம் எங்காவது போய் மறைந்து வாழ்கிற பொழுது தான் தர்மர் பக்கத்தில் இருந்தவன் என்று சொல் என்றால் இவர் பொய் சொல்ல மாட்டேன் என்று மறுக்கிறார் இது பொய்யாகாது என்று தௌமிய முனிவர் ஒரு நாள் முழுவதும் வாதாடி தர்மரை சம்மதிக்க வைத்திருந்தார் அதனால இவங்க என்ன பண்ணினாங்களாம் இந்த பன்னெண்டு ஆண்டு காலத்தில் ஒரே பகல் போல கழித்தனர் அறிவும் ஒடுங்கிய புலன்களும் உடையோர் இந்த புலன்கள் போனபடி போகாமே மனம் பேச்சை காட்டுறதனால அவர்களுக்கு இந்த பன்னெண்டு ஆண்டு கால வனவாசம் ஒரு பகல் போலே கழிந்தது மனிதர்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதனாலே மனித என வழிகாட்டியாக காலத்திற்கு அற்றார் போலே மனிதன் தன்னை மாற்றிக்கொண்டு வாழ வேண்டும் என்று மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டியவர்கள் பாண்டவர்கள் தர்மராஜா தம்பிமார்களை ஆலோசனை காட்டார் அப்பா இந்த ஓராண்டு காலம் எங்கே போய் மறைந்து வாழ்வது அர்ஜுனை சொன்னார் அண்ணா ஒரு நாட்டிலே நீதி இருக்கிறது நீதி இருப்பதனாலே விளைகிறது விளைவதனாலே தர்மம் செய்கிறார்கள் தர்மம் செய்வதனாலே நிறைய விளைகிறது இன்னும் நிறைய தர்மம் செய்கிறார்கள் பிராமணர்களும் பாராட்டுகிற அரசன் விராட மன்னன் அந்த நாடு விராட நாடு மச்ச பேர் மச்ச வரால் மீன்கள் அதிகமா துள்ளி குதிக்கிற வயல் வழிகளை உடையதா அந்த அளவுக்கு எந்த மூன்று போகமும் உழைந்துகிட்டே இருக்குமா அந்த நாட்டிலே தண்ணீர் பிரச்சினையே வந்ததில்லை என்று பெரியோர்கள் கருத்திருக்கிறது அந்த விராட நாட்டிலே போனால் ஓராண்டு காலம் நாம் மறைந்து வாழலாம் மண்ணா என்று அர்ஜுன சொன்னார் தர்ம காட்டார் யார் எந்தெந்த வடிவத்திலே செல்ல எங்களை பற்றி கவலை இல்லை நீங்கள் அரசர்களுக்கு அரசு சக்கரவர்த்தி பட்டம் பெற்றவர் தேவரலாலே சாம்ராட் பட்டம் பெற்றவர் நீங்கள் போய் சிற்ற கப்பம் கட்டி அடங்கி ஒடுங்கி அடிமையா வாழ்வதா என்னை பற்றி வருந்தாதே தவமையர் ஆலோசனைப்படி நான் ஏற்கனவே முடிவு செய்துட்டேன் தர்மர் பக்கத்திலே இருந்தவன் என் கீழ் கங்குப்பட்டன் என்றால் அரியாசனத்துக்கு பக்கத்தில் சரியாசனம் போட்டு என்னை அரசன் அமைத்துக் கொள்வான் வாய்ப்பு இருக்கிறது உன்னை பத்திதாண்டா என் பயமல்லாம் அண்ணா நான் சமையல்காரனாக செல்ல இருக்கிறேன் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கிலே ஒத்துக்கொள் என்று சொல்வார் போலே எனக்கு கைத்தொழில் இருக்கிறது சமையல் டிபார்ட்மெண்ட்டை முடிவு பண்ணினாராயே கொஞ்சம் பிரியமாக நல்லா சாப்பிடுவார் வேறு செக்டரில் வேலையில் இருந்தால் ரேஷன் போடுவான் கொஞ்சமாக போடுவான் போதிலேன்னு சொன்னால் ஒரு அடி போட்டான் இறந்துடுவான் அப்புறம் வீமன்னு பத்திரிகை நிருப்பர் கண்டுபிடித்தி பேப்பரில் போட்டுருவான் பேப்பர் துரிதனம் படிப்பான் வரும் அதனால் சாப்பாடு எங்கே தயாராகிறதோ அங்கே போயிட்டால் ஆபத்து இல்லைன்னு பண்ணிட்டார் வீமஜனு சமையல்காரனாக போகிறது அக்யூனா அண்ணா என்னை பற்றி வருந்தாதீர்கள் ஊர்வசி தந்த சாபம் இருக்கிறது நான் பேடி பிரகடநிலை என்ற பெயரிலே நாட்டி ஆசானாக தேர் சாரதியாக ரெண்டு வேலை கேட்டு போவேன் இந்த வேலை கேட்டு செய்துடுவேன் நகுலா குதிரைப்பாகனாக போவேன் மகிழ்ச்சி சகாதேவா மாடி மேய்கிற கூட்டத்திலே ஒருவனாக ஓராண்டு காலத்துக்கு கழிப்பேன் நல்லது பாஞ்சாலி நான் வேலைக்கார பெண்ணாக கிழிந்த சேலையோடு போய் மகாராணி கேட்ட சேர்ந்து விடுவேன் அப்படியே அனைவரும் செய்யுங்கள்னே அந்த நாட்டின் வடதிசையிலே இருக்கிற ஒரு வன்னிமர பெரிய வன்னிமர சுடுகாட்டு அருகிலே அங்க ஏழு கண்ணியா இருக்கிற யாமல யாவரும் எழுவான் என்றிருக்கிற பராசக்தியை வழிபாடு செய்கிறார்கள் பாண்டவர்கள் பொந்தில் ஆயுதங்களை வைத்து அம்மா மாகாளி இந்த ஆயுதங்களை எல்லாம் ஓராண்டு காலம் காப்பாற்றி கொடு என்று பாண்டவர் அனைவருமே மாகாளியை வழிபடுகிறார்கள் உருக்கத்தோடு கல்மனம் கொஞ்சம் கரையாதோ கல்மனம் கொஞ்சமோ கரையாதோ கவலைகள் வாழ்வினில் குறையாதோ நீ தரவோன் வழியில் பிள்ளையோ அம்மா கல் மனம் கொஞ்சம் கரையாதோ கவலைகள் வாழ்வினில் குறையாதோ அம்மா கல் கொஞ்சம் கரையாதோ அம்மா அம்மா வேண்டிங் பிறரிடம் சென்றேனே பொருளை பெறவேண்டிங் பிறரிடம் சென்றேனே பொய்மை கதையை பேசி கையேந்தி நின்றேனே பொய்மை கதையை பேசி கையெந்தி நின்றேனே இருள் மேவினா இனியு நடப்பதோ இருள் வழி மேவினாம் இனியு நடப்பதோ இழிநிலை பாராதும் இழிநிலை பாராதும் விழிமோடி கிடப்பதோ இழிநிலை பாராதும் விழிமோடி கிடப்பதோ கல் மனோந்தோம் கரையாதோ கவலைகள் வாழ்வில் அம்மா அம்மா அம்மா பாண்டவர்கள் வழிபாடு செய்து முடித்த உடனே பராசக்தி மேகாளி ஐந்து தலை நாகமா வந்து ஆயுதங்கள் மேல படுத்துக்கிட்டாங்களா பீமா மரத்து மேல ஏறி பொ இருக்கிற ஆயுதங்கள்ல கதை எட்ரா அண்ணா இப்பதான் வச்சா எடுக்க சொல்றீங்க அஞ்சு அஞ்சிதல பாம்பு சீர்றது புஷ் என்னப்பா பயங்கரமான பெரிய வடிவமுடைய ஐந்து தலை ராஜனாக ஆயுதங்கள் மேலே படுத்திருக்கிறது தர்மர் பார்த்தார் ஆஹா கருணையே வடிவான பராசக்தி காப்பாற்ற வந்துவிட்டாள் என்று பீமா எனக்கு தெரியாமல் வந்து கதை மேல் கை வைப்பாய் உன் கதை மேல் ராஜனாக கை வைக்கும் உத்தரவு நான் முதல்ல போறேன் பின்னாடி எல்லாரும் வாருங்கள் என்று சொல்லி தர்மராஜா பிராமண வடிவத்தில் கங்குபட்டர் என்ற பெயரில் அந்த நாட்டுக்குள்ள நுழைகிறார் எல்லாரும் வரவேற்று மகிழ்கிறார்கள் வாயில் காப்பால வழிமறித்து விலாசம் கேட்டு பெயர் கேட்டு ராஜா அனுமதி கேட்டு உள்ள விடுறவன் யாரோ மகானுபாவரா இருக்கிறாரேன்னு முகத்தை பார்த்துக்கினே இருந்தார் உள்ள போனார் தர்மராஜா உயர்ந்த பல படிகளை ஆசனத்தில் அமர்ந்திருந்த விராட கீழே இறங்கி ஓடி வந்து அவர் விசாரிக்கிறாரா ஐயா யாரையா நீங்கள் உங்களை பார்க்கிற பொழுதே ஒரு மரியாதை தோன்றுகிறது யார் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்றெல்லாம் விசாரிக்கிறார் நான் தருமரிக்கு யோசனை சொல்லிக்கொண்டிருந்தேன் என் பேர் கங்குபட்டன் அந்நாத காலத்தை கழிப்பதற்கு பாண்டவர் எங்கோ மறைந்தார்கள் ஓராண்டு காலம் கழித்து வெளிப்படுவார்கள் அதுவரையிலே எங்கு வாழலாம் என்று விசாரித்தேன் உங்களை பற்றி பெருமையா சொன்னாங்க ஓராண்டு காலம் வேலை கொடுத்தால் நல்லது தருமருக்கே யோசனை சொன்னவங்களா உள்ள மகிழ்ந்தாரன் தருமரே வந்திருக்கிறார் இன்னும் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு அவர் நினைத்த மாதிரியே பக்கத்தில் ஆசனம் போட்டு அரியாசனம் பக்கத்தில் சரியாசனம் கிடைச்சிட்டது சில தினங்கள் கழித்து நம்மாலும் போறார் சமையல்கார வடிவத்தில் விமச்சான சமையல்கார வடிவந்தான் போட்டார் வானல் ரெண்டு ஜல்லிக்கன்று எல்லாம் அந்த சரியான பொருளாக எடுத்துக்கிட்டாரு ஆனால் அந்த நடை மாறல திம் திம் திம் நடந்து போறார் அந்த நடை மாறாம கம்பீரமா போறபோது வாயில் காப்பாலை காட்டான் யார் நீ நான் சமையல்காரன் வேலை கேட்டு ராஜாவை பார்க்கணும் அரசர்கிட்ட அனுமதி கிடைத்தது உள்ளே நுழைந்தான் அண்ணா நடித்த மாதிரியே அரசன் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் இவன் கிடக்கிறான் சிற்றரசன் நமக்கு கப்பம் கட்டி வாழ்ந்த இவனை வழிபடுவதா வணங்குவதான் பார்க்கிறதுக்கு விராடனையும் வணங்குற மாதிரி இருக்குது அண்ணனையும் வணங்குற மாதிரி இருக்கு தர்மர் பார்த்தார் வரும்போதே வேலையை காட்டுறான் ஏண்டா ஓராண்டு கால நேரம் சரியில்லை காலம் எரியில்லை பக்குமா நாட்களை கழிக்கணும்ன்னா தடிப்பையு பார்க்கிறார் யாரப்பா நீர் பலாயண்ணன் சமையா நல்ல முறையிலே செய்வேன் சமையல் செய்யறதுல அறுசுவை மாறி மாறி அமைப்பதிலே என் தொழிலுக்கு இந்திர உலகத்தூட விரோத்காரன் இருந்தாலே கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது நான் தான் மறைந்தார்கள் பாண்டவர் அஞ்ஞாத காலத்திற்காக அதுவரைக்கும் தாங்கள் ஆதரவு கொடுத்த சவுகிமாறு ஐயா கங்குபட்டு நீங்கள் தர்மர் பக்கத்தில் இருந்ததா சொல்றீங்க இவன் வீமன் பக்கத்தில் இருந்ததா சொல்றான் இவன் நல்லவனா வல்லவனா அரசாங்கத்திலே ஆள் இவனை சேர்த்துக்கலாமா சொல்லுங்க தம்பி வேட சொல்லுவாரு நல்லவன் மகாராஜா இவனை போல ஆள் கிடைப்பது மிக மிக கடினம் ஆனா கொஞ்சம் முரட்டு சுபாவம் முன்கோபி சொன்னோம்னா கேட்டு புரிந்து நடந்து கொள்வான் இது வீமனுக்கு எச்சரிக்கை பாணி தப்பு பண்ணினா நேரா சொல்ல முடியாதரா மறைமுகமா சொல்லுவேன் புரிந்து உடனே அவர்கள் சமையல் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைச்சிட்டு அர்ஜுன பெருமாள் வந்தார் நான் ஆசானாக பணியாற்றுவேன் தேர்வொட்டுவேன் அர்ஜுனையும் தேர் இருந்தேன் எனக்கு வேலை கொடுங்கன்னா நாட்டே ஆசானா வேலை கிடைக்கிறது இதுல போறவங்க எல்லாருமே யான் பீமன் யான் அர்ஜுனன் சாரதி யான் பீமன் மடையல் பீமனுடைய சமையல்காரன் அர்ஜுனனுடைய சாரது என்றுதிர நோயின் மருந்தறிவன் அடக்கி வைப்பேன் எங்க நாட்டில் உண்மையிலேயே குதிரை அடக்க முடியாது அந்த குதிரையை அடக்கி கொண்டு வந்து மகாராஜா எதிரில் நிறுத்தி காட்சியை பார்த்த மகிழ்ச்சி காலங்காலமே அடக்க முடியாது இருந்த பாறை உடைய தச்சமையை வைத்துக்கொள் என்று தலையில இருந்த பட்டாடி கழட்டி குதிரை மேலே இருக்கிற நகுல கிட்ட கொடுத்தார் இந்த ஆடை இல்லை நான் போய் குதிரை அடக்கினேன் அப்படின்னு குதிரை சவுக்கால வாங்கி போட்ட அலட்சியமா நகலை கொடுத்த அரசன் முகம் வாடி போச்சு தர்மர் பார்த்தார் மகாராஜா நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க அவன் வேலைக்காரன் அவன் புத்தியை காட்டுறான் எங்க பக்கமெல்லாம் ஒரு பழக்கங்க கொடுக்குற முதலாளி நின்று கொடுத்தா வாங்குறவன் வேலைக்காரன் உட்காந்து வாங்கினா மரியாதை இல்லை பாருங்க அதனாலதான் அப்படி பண்ணிவிட்டாவேன் இப்பொழுது குதிரை மேலே இருந்து கீழே குதிப்பான் அந்த ஆடை வளமா வந்து எடுத்து தலையில உடுத்திக்கிட்டு உங்களுக்கும் வணக்கத்தை செலுத்துவாங்க என்று தம்பிக்கு ஜாட காட்டினார் ஏய் செய்யா சொன்னது செய்யா நகுலம் பார்க்கிறார் முதல்லயே இதை ஏற்றுநிற்கலாம் போல தண்டனையா போச்சு அதே போல செய்தி முடித்தார் வாடின பிராட மன்னன் மலர்ந்தது சகாதி போய் ஒரு மாடிமைக்கிற கூட்டத்திலே பணியாளராக சேர்ந்தான் பாஞ்சாலி அம்மையாரும் வேலைக்கார பெண் வடிவத்திலே வருகிறார்கள் மாமையில் திரௌபதியோ வண்ணி தேர மகாராணிகிட்ட போய் வேலை அந்த சேர்ந்துட்டாங்க கருப்புக்கு பாதுகாப்பு போட்டுட்டாங்க அம்மா அஞ்சு பேர் புருஷால் ஆகாயத்தில் இருக்கிறாங்க இளம் வயசுலே கல்யாணம் ஆயிட்டது என்னை யாராவது விரும்பினாங்கன்னா தப்பா கணக்கு பண்ணாங்கன்னா மறுநாள் பணமா கிடப்பாங்க ஆகாயவாசிகள் வந்து கொண்டு போடுவோம் இப்படி வைமுறுத்தனா யாராவது விரும்புவோன்னா வாசவன் என்ற மல்யுத்த வீரன் என்னை போலே யாராவது உண்டா என்று பல நாடு சென்று வீரத்தை காட்டி பல பரிசுகள் பெற்றி விரட வந்தான் மல்யுத்த போட்டிக்கு அழைத்தான் அத்தனை பேரையும் வென்று சாதனை செய்கிறான் அவனுக்கு அன்பளிப்பு பாராட்டி பதக்கங்கள் பட்டயங்கள் பரிசலிக்கப்படுகிறது வாங்கினு போலான்ல என்ன நாடு இது கேவலமா பேசணும் தர்மருக்கு கொஞ்சம் வருத்தம் பீமனை விட்டு நாள் போட்டாதான் அடங்குவான்னு அரசனுக்கு சொன்னார் வீமன் ஆளு போட்டார் வாங்கிட்டு ஓடுறான் அதன் பிறகுதான் கீசகன் வருகிறார் அந்த நாட்டுக்கு சேனாதிபதியாக பக்கத்திலே இருக்கிற நாட்டுக்கு அரசனாக கேகை நாட்டு அரசனாக இந்த விராட மன்னனின் மைத்துனாக மகாராணி சுதேட்டினின் சகோதரனாக விளங்குகிற மண்மதனை போலே அழகிருக்கிற அந்த கீசகன் வர்றார் மைத்துனரை பார்த்தார் சகோதரி பார்ப்பதற்காக அந்த புறம் வழியா வருகிறார் எல்லாரும் அரசே வணக்கம் மன்னா வணக்கம் தளபதி வணக்கம் ஐயா வணக்கம் என்று திருவடியில விழுந்தான் பெண்ணு என்னை ஏற்றுக்கொள் உன்னை ரெண்டு நாட்டுக்கு மகாராணி ஆக்குகிறேன் மாடி மேலே வேலைக்கார பெண்களோடு அதட்டி உருட்டி வேலை வாங்க வேண்டிய நீ போய் இப்படி கோடை வெயிலிலே மலர் மனை என்று தெரி பேசாத மகாராணி போனாங்க வாழ்விலே வாழ்ந்து கொண்டு நேற்று வந்த வேலைக்காரிக்காக என்னையே அலட்சியப்படுத்துகிறாய் வருகிறேன் அப்படின்னு தன் நாடு போய் படுத்தாம் பாருங்க உணவு இல்லை உறக்கம் இல்லை அப்படியே மெலிஞ்சுட்டான் ஒரு வார காலம் டாக்டர் பார்த்தாங்க யாரோ ஒரு பெண்ணு பேர விரதசாரணி வண்ணமகள் சொல்றாரு பார்க்கலன்னா இவர் உயிரிழ உத்தரவாதம் கிடையாது தோழி பெண்கள் இரவோடி இரவாக ஓடி வந்து மகாராணி மகாராணி எங்கள் அரசனை உயிர்த்தி பார்க்க வேண்டுமானால் உயிரோடி பார்க்க வேண்டுமானால் உங்கள் நாட்டிலே பணி செய்கிற அந்த வண்ணமகள் என்ற பெண்மண் உடனே வர வேண்டும் அழறாங்க வேற வழி இல்லாத இந்த அம்மையார் தங்க தாம்பால தட்டியிலே மலர் புட்பங்கள் வைத்து பாஞ்சாலி கையிலே கொடுத்த அம்மா உங்களை பங்குப்படுத்துறேன்னு அவன் யாசகம் போட்டது மாறுதல் உண்டாகும் உயிர் பிழைப்பான் உங்களுக்கு ஒன்னும் ஆகாது கற்பையும் காப்பாற்றிக் கொண்டு வந்து விடுங்கள் இங்க வந்த போது துரத்தனும் அங்க போனா விடுவானா இன்னும் ஒரு ரெண்டு மாச காலம் இந்த கடைசி ஆண்டு காலத்தை கழிக்கணும் வேற வழி இல்ல இந்த தட்டை வாங்கிக்கணும் சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணிட்டு பெருமாள் சிந்தனையா தம்மா நீ பாஞ்சாலி தோழி பெண்கள் வழிகாட்டு ஆண்டவனே கண்ணா மணிவண்ணா கோபால கண்ணா இன்னும் எவ்வளவு காலம்தான் சோதனை ஓம் முரளி வேணுகனா ஓ குலா திபனே ஓம் முரளி வேணுகனா கோரி நான் அடைந்த பாகமிதானா This will shall pray. For the Me arts, is free. You must burn as battle In the life of the Buddhas In the faith that you may be You must burn as battle In the Lordそして yaşam From the yerde In the ça kind Of the pada egance In the fire that you may büyük Over theㅎㅎ You must burn as battle You must bring your bodies இன்னும் என் மேல் சம்மா கோகுலாதிபனே ஓம் முரளி கமல கணா கோகுலாதிபனே ஓம் முரளி கமல கணா கோரி நான் பாயமிதானா ஆ அடைந்தானாமி தோழி பெண்கள் அழைத்துக் கொண்டு போய் கீசகன் அருகிலே நிறுத்துகிறார்கள் கீசகன் எப்படி பட்டு இறந்து போன பிணங் போலே அசவில்லாமல் கிடக்கிறான் உதறு மற்றும் அசை வண்ண மகளே வேலைக்கார பெண்கள் போய் எழுப்புகிறார்கள் அரசே விரும்பினோடு என்னை வாழ வைக்க வேண்டிய பெண்தை வந்திருக்கிறார் வேடிக்கையை பார்த்து ஆசை கொடுங்கள் குடிப்பதற்கு ஏதாவது கொடுங்கள் உத்தரவு போடுறான் கற்பிக்கிறான் வேலைக்கார பெண்கள் பார்க்கிறாங்க ஒரு வாரமா அண்ணன் ஆகாரம் இல்லாத கடந்த கத்து கத்துறானே ஒருவரோடு ஒருவர் மோதி கொள்ளுகிறார்கள் ஓடி வருகிறார்கள் பின்னாடியே துரத்துறான் ஏழு நாளா சாப்பிடு அதன் துரத்துறான் கூந்தல் அலைந்து பிரிந்து இருக்கிறது பறந்து கொண்டிருக்கிறது இவன் கை கட்டுற மாதிரி அப்பதான் சூரியன் நம்மை வழிபாடு செய்து போனாளே என்று ஒரு கர்ஜனை செய்தார் இரண்டு கிங்கரை தோன்றினார்கள் இருக்கும் மகாராணியால காப்பாற்ற முடியாது நுழைந்தவுடனே இந்த காட்சி வீமகியனம் பார்க்கிறார் ஒரு துச்சாதன அரசே மண்ணா அரசே என்னை காப்பாற்றுங்கள் அரசு யாரு பார்த்தா தன்னுடைய மைத்துனன் கீசகன் அமைதியா பேசாம அடங்கிட்ட பக்கத்தில் இருந்த காய்ந்தவர்கள் உயர்ந்த பதவிக்காரன் சமயோஜிதமா பேசுற தர்மர் வழியில்லை சபையோர் இருக்கிறார் கேசகன்னு போயிட்டான் அந்த நீதி கேட்ட அழுத்துட்டு பாஞ்சாலி போயிட்டாங்க இந்த சபை கலையில அப்பதான் குடின சபை பதில் பேச முடியாது விரடம் மன்னன் போயிட்டாரு என்னங்க நியாய அரசு கேட்டுக்கின்னு தர்மரும் போனார் இந்த மரத்தை பிடுங்க பாருங்க ஒரு ஆள் அவன் அங்கே நிற்கிறான் அங்கிருந்து ஒரு ஒரு அடியாக எடுத்து எடுத்து வைத்து தான் வாழ்கிற அரண்மனை வருகிறாரா அவர் காரிலே பட்ட மணல் மணலா படுகிறது கீழே விழுகிற பொழுது நெருப்பாக விழுந்ததான் அவ்வளவு பாபம் அந்த இரவு வந்து பாஞ்சாலி மனம் வருந்தி அழுகிறார்கள் இதற்கு மேலும் வருந்தாதே அண்ணா சமயோஜிதமாக பேசி தடுத்தார் துன்பம் இனிமேல் உனக்கு கொடுப்பானால் இந்த நாட்டின் எல்லை அருகிலே ஒரு மண்டபம் இருக்கிறது அடையாளங்கள் சொல்லி இரவு நேரத்திலே சொல் பெண் வேடம் தரித்து போயாத அவனை அழிக்கிறேன் அதே பிரகாரம் பாஞ்சாலி சொல்லுகிறார்கள் கீசகன் ஆசை என்ற தேர்தி வேகமாக வருகிறான் பீமாஜேனன் பெண் வேடம் தரித்து கொண்டு போய் கீசகனை அழிக்கிறார் பெண்கள் குழாய் கோயில் குளக்கரை என்று பேசுகிறார்கள் துரியோதனுக்கு ஒரு ஒற்றன் சொல்றான் அரசே சத்தமன் கிடைத்த செய்தி நாட்டிலே நேற்று இரவு ஓர் அதிசயம் நடைபெற்றிருக்கிறது யாரோ வண்ணமகள் என்ற பெண்ணின் காரணமாக புரியல சொன்னாங்க பாஞ்சாலி அழகை பார்த்து விரும்பி இருப்பான் இதுதான் சொல்லுங்க மாடுகள் எல்லாம் சண்டைக்கு வருகிற போது பாண்டர் இருந்து அவர்களுக்காக சார்பா சண்டைக்கு வருவாங்க தோல்வி பெறுகிறான் அடிபட்டு வந்து கரும்பு பயிர்கள் நெருப்பு வச்சு கொளுத்துறான் ஒரு அரசன் உருவாக்க தவிர அழிக்க கூடாது ஆள் அரண்மனையிலே சங்க ஊதி சண்டை கிடைக்கிறான் சமயோஜித புத்தியாக பெண்கள் மூலமா தோழி பெண்கள் மூலமா காட்ட மகாராணி பெண்களுக்கு ஆண்கள் உடைய ராணுவ உடை கொடுத்து நாங்கள சண்டைக்கு தயார்ன்ற மாதிரி நாட்டுக்கு யாரும் இல்லைன்னா என தெந்திசை போன இன்னும் திரும்பல துரியோதன அந்த பக்கம் வருவான் பாடகுடாரம் போட்டு அங்கேயே தங்கியிருக்கிறாங்க மன்னன் தர்மராஜா பீமஜேனு எல்லாரும் இளவரசன் கேட்கிறான் அம்மா ஏன் பெண்கள் எல்லாம் ஆண்கள் உடையணிருக்கிறார்கள் மகனே மகனே துரியோதன சண்டை பெரும்படையோடு என்ன பண்றதுன்னே புரியல அதனால நிறுத்திருக்கிறேன் நான் வெற்றி பெறுவேன் துரியோதனம் படையே அந்த நேரத்துல பாங்கியாலி அம்மையார் ஒரு ஆலோசனை சொல்றாங்க இந்த நாட்டி ஆசானா இருக்கிறாரு அவர் தேர்வு ஓட்டிக்கா யாரா இருந்தாலும் வெற்றி பெறுவார்கள் அப்படி ஒரு ராசிக்காரர் என்று அர்ஜுன போனா ஜெயிப்பார் மறைமுகமா சொன்ன மெருமாள் வெறி கூற அவரத்தி ஜி திரும்பி பெண் பெண் எடுக்க வேண்டும் உறவு முறை கொள்ள வேண்டும் என்று விராட மன்னன் மகிழ்கிறார் ஆனால் அந்த நாட்டிய பெண்ணை மகளாகத்தான் பார்த்தேன் மருமகளாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் மனைவியாக வேண்டாம் என்று அர்ஜுனன் மறுக்கிறார் என அர்ஜுனையே கல்யாணமணி கொடுக்க அவங்க சம்மதிக்கிறாங்க அபிமன்னுக்கு மனம் பேசி பலராமச்சக்கரவர்த்தி கண்ணபரான் சாத்தகி ஆழ்வார் யாதவ மக்கள் சுபத்திரை எல்லாரையும் வரவழைத்து விராட மகாராஜா செலவிலே கண்ணிகாத திருக்கல்யாணமாக மிக அதி விமரிசையாக விராட நாட்டிலேயே நடைபெறுகிறது அபிமன்னன் தேவி திருக்கல்யாணம் பாண்டவருக்கு இப்பொழுது சொந்த நாடு என்று எதுவும் இல்லை துரியோதன்கிட்ட நாடி கேட்கணும் எங்கிருந்து கேட்பார்கள் அவர்கள் ஒரு சொந்த இடத்திலே இருந்து கொண்டு கேட்க வேண்டும் என்று சொந்த இடம் கொடுத்தா வேண்டாம் என்று மறுப்பார்கள் அதனால தன்னுடைய மகள் உத்தரா தேவிக்கு சீதனமாக தருவது போலே உபலாவிய பட்டணம் என்ற ஒரு நகரத்தை மகளுக்காக அன்பளிப்பாக பாண்டவருக்கும் உதவுகிற வகையிலே விராட மன்னன் அளிக்கிறான் அந்த புலாவிய நகரத்தையே தங்கிக் கொண்டுதான் பாண்டவர்கள் பகவானோடி சாத்தகி ஆழ்வாரோடி பலராமரோடு வருகை தந்திருக்கிற அரசர்களோடெல்லாம் சேர்ந்து ஆலோசனை நடத்துகிறார்கள்